சச்சிதானோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா நிறோமஜிஷ காமம் நயுங்க சணணம் சபதரியுவந்தசுமந்தவாத்தை ஸ்திரீ பிரேக்ஷேஷுரவித்யத தன்மஹிஜா திருமிழர் நிமிச்சக்கரவர்த்திக்கு அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அந்த ராஜாவோட பிரார்த்தனைக்கு இணங்கி அவதாரங்களை எல்லாம் பற்றி சொல்லுகிறார் இதில் பதிரிகாசிரமத்தில் பகவான் நரநாராயண ரூபம் எடுத்ததை பற்றி உபதேசித்து கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இந்திரன் அவருடைய தப கலைக்கிறதுக்கு சில காரியங்களை பண்ணுறார் அதில் தோற்று போகிற விஷயங்கள் எல்லாம் சில ஸ்லோகங்களில் சொல்கிறார் இந்திரன் நினச்சான் மமதாம ஜிதிருக்ஷதி இத்தி ஸ்லோகத்தில் இருக்க பாருங்க இந்திரா மமதாம ஜிதிருக்ஷதி இது விஷங்கிய இந்த நரநாராயண ரிஷி தர்த்தும் இச்சதி என்னுடைய இருப்பிடத்தை தான் சுவீகரிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறார் இவர் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார் நான் சகணம் காமம் நியுங்த காமதேவன் காமதேவனுடைய கூட்டத்தோட சகணம் காமம் அதாவது மன்மதன் தன்னுடைய கணங்களோடு போய் அவருடைய தபஸை கலைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான் நியுங்த நியுங்தன்னு சொன்னால் ஏவி விட்டான் ச பதரி உபாக்கியம் அந்த பதிரிகாசிரமத்துக்கு அனுப்பிச்சு வச்சான் அப்படின்னு அதன் மகிஜகா தன்மஹிஜா அதன் அவருடைய மகிமையை அறியாமல் ஏவினான் சகா அந்த மன்மதனும் அந்த நரநாராயண மகர்ஷியோட மகிமையை தெரிஞ்சுக்காம அப்சரோகண வசந்த சுமந்த வாத்தை அப்சர ஸ்திரீகளோட வசந்த காலம் நல்ல மந்த மாருதம் இவைகளோட போய் பதரியுபாக்கியம் எலந்த மரங்களால் பிரசித்தியான அந்த பதிரிகாசிரமத்தை கத்வா அடைந்து ஸ்திரீ பிரேஷணேஷுபிஹி அந்த பெண்களுடைய கடைக்கன் பார்வைகளாகிற பானங்கள் ஸ்திரீ பிரேக்ஷண இஷுபிகி இஷுஹுன்னா அம்புகள் எப்பேற்பட்ட அம்புகள்னா அந்த பெண்களுடைய கண்கள் பார்வை அந்த நரநாராயண ரிஷியினுடைய தபசை கலைக்கிறதுக்காக மன்மதன் இப்படி எல்லா கூட்டத்தோடையும் பதிரிகாசிரமத்துக்கு போய் அவரோட மகிமையை தெரிஞ்சுக்காமல் இந்திரன் ஏவினான்னு சொல்லி அந்த பானங்களால் அவித்திய வித்தியத்து அவித்தியது அதை அடித்தான் பானங்களால் அடித்த அப்படின்னா என்ன பெண்களை வைத்துக்கொண்டு மயக்க பார்த்தான்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் மன்மதன் பெண்களையெல்லாம் வைத்து கொண்டு அந்த நரநாராயண ரிஷியை மயக்க பார்த்தான் அப்படிங்கிறது அர்த்தம் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிப்போம் இந்தோவிசங்க மமதாமஜி திருக்ஷதீ தீ காமம் நியுங்தகணம் சபதர்யுபாக்கியம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்